அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனைத் துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ள மனுவில் இந்த சிந்தனை தலைப்பு மனித நேயம் தன்னுடைய வீட்டு கதவை இரவில் தட்டிய முதியவருக்கு தன்னிடம் இருந்த குலுக்கி அதிலிருந்து அத்தனை பணத்தையும் தந்து உதவினார் கார்லைஸ் என்கிற ஒரு அறிஞர் பின்னால் அது அவர் எழுதும் நான் இதுவரை அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்கின்றார் ஆம் மனிதன் இறக்கலாம் ஆனால் மனிதம் இறக்கக்கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என நினைத்தால் ஒரு நாள் நாம் இக்கட்டில் இருக்கும்போது ஒருவர் கூட உதவ முன்வரமாட்டார்கள் இனிய செய்திகளை பேசும்போதும் நல்லவற்றை சிந்திக்கும் போதும் நல்ல செயல்களை செய்யும் போதும் மனம் உடலுக்கு ஆரோக்கியமானவற்றை அனுப்புகிறது உடலை மனம்தான் இயக்குகிறது உடலின் கடிவாளம் மனதின் கைகளில் தான் இருக்கிறது சிந்திப்போம் நல்ல செயல்களை செய்து மனித நேயத்தை வெளிப்படுத்துவோம் நன்றி